ந்தமயம் விமலஸ்ஃபிகாதி ஆதாரம் சுவாவமுஸ்மகேஸ்ரீலட்சீவல்லோ முமஸ்மாச்சாரிய பரியம் வந்தே குருபரம் பரநடுமில் புடசூடையோத்தியும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்குஞதிங்குலத்திற்குவிளக்காயித்தோன்றிவிண்முழுதுங் கொண்ட வீரந்தன்னை சங்கனெடும்ங் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமாள் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காணுனாளேயே கோபாலகயே கிருபாஜலிதேயே சிந்து கன்யாபதே கம்பே கஜேந்திர கருண பாரீ நே மாதவே ராமானுஜே ஜகத்யகுரோ எ புண்டரீ கச்சமா ஏ கோபி ஜனநாதபாதயம் ஜன மினுத்வாமிழ்வார்த்தன் பொருணல்வரு குருகேஷம் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் பாணநாதம் தொண்டலடி செய்வந்த ஜோதி பையனெல்லாம் மறைவிலங்கவுள் வாழெந்தும் மங்கையர்கோன் என்றவர்கள் மகிழ்ந்து பாட செய்ய மாலைகள் நாம் தெளிய தெளியாத மறைநிலங்கள் தெளிகுன்றோமே சப கல்பதரும் வந்தே வேத கோ கோபீவிதம் சமாயுக்தம் பிரமரசோபிதம் திருக்கண்டேன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறம் கண்டேன் சிறுக்கிளரும் கண்டேன் புரிசங்கங் கை கண்டேன் என்னிவண்ணம்பே அற்புதமான மிகச்சிறந்த ஒரு வேள்விகம் ஞம் அந்த அற்புதமான யஜ்யத்திலே இருபத்தி ஏழு நாள் அதிலே பெரிய திருமணல் என்ற பெரிய தலைப்பிலே சிறியவன் சில வார்த்தைகளை சில அனுபவங்களை பங்கிட்டுக் கொள்ள இருக்கிறேன் அதற்கு முன்னாலே இங்கே சன்னிவேசம் முதல் எப்பவுமே தலரமணியம் ரமணியம் ஜலரமணியம் சொல்லுவார்கள் ஒரு காரியம் நடக்கணும்னா இடம் அமையணும் இடம் என்ன அமையணும் நோய் அதாவது காலம் கருதி இடத்தால் செய்யும் கருதினும் கை கூடும் வள்ளு வச்சுருவா காலம் கருதி இடம் இடமும் காலமும் அமையணும் சூழ்நிலை வசந்த காலம் சைத்திரஸ்ரீமான் அயம் மாசகான் வால்மீகி சொல்றது மாதிரி இந்த அற்புதமான வசந்த காலத்திலே எத்தனையோ விதமாக ஒரு விழாக்களை ஒரு சிலப்பினை கொண்டாடலாம் ஆனால் எம்பெருமானை தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் என்ற நிலையிலே நம்முடைய டி எஸ் ஆர் சுவாமி சந்தனம் தான் குறிக்கும் எனவே சந்தனம் மரமாக இருந்தாலும் அழகு அது கிளை அழகு அதன் இலை அழகு எனவே சந்தனத்தில் எல்லாமே அழகுதானே ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த ஒற்கு இருக்கக்கூடியவர் சதாபிஷேகத்தை கொண்டாடுவதற்காக இப்படி ஒரு புதிய வழி இதுவரைக்கும் இப்படி யாரும் பண்ணதா இல்லை என்றும் ஒரு புதிய வழியை திருவள்ளிக்கேணி கண்டேன்க்கு இருக்கிறதா சொல்லுகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்கனி ராஜ மார்க்கம் தியாக சொல்றது மாதிரி ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கா இது போல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விசேஷங்களை கொண்டாடும் இப்படி பண்றது நல்லதாச்சே என்ற ஒரு அற்புதமான தத்தத்தை இத்தரைய ஜனகா சொல்றதுனால மேலையார் செய்வனகள் அற்புதமான வழியை காட்டுறதுனால இந்த வழியை பின்பற்றலாம் தெரியுது அது காரணம் நம்பிள்ளை சன்னதி பேயாழ்வார் ரீதி இது என்ன எதை சொன்னாலும் புண்ணியம் நிகழ்ச்சி எங்க நடக்கிறது பேயாழ்வார் சந்திக்கு போங்கோ நான் வேடிக்கையா சொல்றது பேயாழ்வார் பேயாழ்வார் உலகத்தில் எல்லாருமே பேயாழ்வாரா அலைஞ்சிட்டு இருக்கா திருமேசி ஆழ்வார் வழி அதாவது குலசேகர் ஆழ்வார் வழியிலே அற்புதமான சன்னதியிலே இங்கே நிகழ்ச்சி திரு கேணி அழகான தமிழ் என முதல்ல கொண்டாடுறம் அழகு கிடைக்கிறதே அத்தரம் மதுரம் மதனம் மதுரம் சரித்தம் மதுரம் கமனம் மதுரம் ஹிரும் மதுரம் மாதிரி காலம் அழகு இடம் அழகு பண்றவா அழகு அது மட்டும் ஒரு பாட்டு இங்க ஒரு எட்டு வரி பாட்டு இங்க முதல்ல இசையமைக்கப்பட்டது வணக்கம் மங்கள ஸ்லோகம் பாடும்பொழுது அது நோய் பட்டதா தெரியல அது திருவாய்பட்டு ரொம்ப இசை அழகா இருந்தது சொல்ற வார்த்தை நோய் பட்டது நோயே பற்றொழிந்தேன் ஆனா அந்த நோயோ பற்றொழிந்தேன் காரடா ராகத்துல நம்ம கேட்கும் நோய் பட்டா கூட ஆழ்வார் வாய்ப்பட்டா அழகா நோய்பட்டா கூட ஆழ்வார் வாய்ப்பட்டா எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்கமான நிலையிலே ரொம்ப அற்புதம் அருளிச்செயல் அவ்ளோ அழகு இல்ல பிரபந்த விட அருளிச்செயல் இந்த அருளிச்செயல் சொல்லும் போதே அருள் இச்செயல் அவனுடைய அருள் அவன் தானே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதாரம் பெருக வைத்தான் சொன்னான் இருபத்தி பேர் இருபத்தி பாசுரங்கள் அருவி செயல் வேடிக்கா உண்டே கையில குடிச்சா அது எப்படி சாப்பிடறதுன்னு தெரியாது மற்ற பொருள் மாதிரி சாப்பிட முடியாது பக்குவப்படுத்தணும் அதனால பொரு பொருள் பெரிய திருமணம் அற்புதமான ஒரு பெரிய திருமணம் அடுத்தது நம்பிள்ளை சன்னதி இந்த வைஷ்ணர் என்ன ஒரு பெரிய விசேஷம் நம்பிள்ளை நம்பியல் எதற்கும் அதாவது வேதாந்த தேசிய சொல்லும்போது நம்ப திருமணம் ஏற்கனவே நேத்து சிறிய திருமண அற்புதமாக அது பெரிய சந்தோஷம் எனக்கு என்னன்னா திருமண சொல்ல வேண்டாம் பின்னால வழிமொழிஞ்சா போறவே முன்மொழி பெரியவர் முன்மொழிஞ்சனால அப்படியே வழிமொழிஞ்சா போறோம் ஆகியனால பெரிய திருமணல் அதுவும் அப்படிதான் நம்ம சம்பிரதாயம் பெரிய சம்பிரதாயம் பெரிய பெருமாள் பெரிய விளாட்டி பெரிய கோயில் பெரிய ஆழ்வார் பெரிய திருவடி பெரிய நம்பி எது பெருசு இல்ல அதனாலதான் இளங்க ஊழிகள் சொல்லும் பொழுது பெரிய மாயவனை பேர் சொல்லணும் இவர் சிவன் இவர் குபேரன் இவர் இந்தியன் சொல்லணும் ஆனா பெருமாள் சொல்லும் பேர் வாண்டாம் அவர் என்ன பண்ணார் பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல உியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்யவனை காணாத கண் என்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண் கண்ணே அப்படி அழகா அமைஞ்சிருக்கிறது அடுத்தது மடல் இந்த மடல் சொன்ன பொதுவா மடல் எழுதல் மடல் லெட்டர் கெடுதாசி நடத்தும் மடல் மடல் எழுதுகிறார் மடல் நடத்தும் மடல் எழுதுதல் அது சரியா சொல்ற போது மடல் மா அதாவது மான விலங்கு குதிரை மாதிரி பண ஓலையில பண்ணி அது மேல இவர் உட்கார்ந்து காதல காதலி பேரை எழுதி அதை இழுத்து போவாங்க நான் நினைத்ததை அடைய வேண்டும் சாம பேத தான தண்டம் நாலு வழி இருக்கு அதெல்லாம் இப்படி ஒரு அருமையான விஷயம் ஆனா என்ன பெரிய விஷயம் கேட்டா கிராமங்களிலே அல்லது நகரங்களிலே வயிற்றுப்பிழைப்புக்காக கீரிப்புள்ள பாம்பு சண்டை நடத்துவா கீரிப்பிள்ளையும் சண்டை போடுறதே கிடையாது அது மாதிரி மடல் ஊர்வன் மடல் ஊர்வன் யாரும் சொன்னாலோ தவிர மடல் ஊர்ந்ததா தெரியல என்ன தெரிசம் என்ன அவங்க எப்ப பார்த்தாலும் கார்கலந்த மேனியான் கை கலந்த ஆழியான் பார்க்கலந்தான் பொழுதுபோக்கு உத்தி இருக்கிறது அதிலே ஒரு உத்தி மணல் ஊர்தல் இப்படி மணல் பண்ணுகிறேன் இந்த மணலை பற்றி சொல்லும்போது திருவள்ளி கேல ஒரு அற்புதமான விஷயத்தாபகம் வருகிறது திருவி கல்யாண சுந்தரம் மோதலியார் ஒரு பெரியவர் திருவிக்கான்னு சொல்ல திருமால் அருள் வேட்டல் நம்முடைய திருவிழிக்கே பெருமாளை பத்தி பத்து பாட்டு எழுதியிருக்கோம் திருமாலுடைய அருளை வேண்டுதல் வேட்டல் அதுல சொல்ற கடலாடி வளம் வந்து கை தோழுவேன் பத்து பாட்டுல ஒரு பாட்டு கடலாடி வளம் வந்து கைதோறுவேன் கோயில் கமலமுகம் கண்டு கண்டு கசிந்து உருகி நிற்பேன் பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு நமக்கு தெரியும் கடலாடி வளம் வந்து கை தோடுவேன் கோயில் கண்டு கண்டு கசிந்து உருகி நிற்பேன் படலாடும் அரசியலால் இப்ப சொல்லல நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் பாட்டு அப்பவே சொல்ற படலாடும் அரசியலால் பக்தி மனம் போச்சே இந்த வார்த்தையை கவனிக்கணும் திருவிக தோச்சங்கள் அமைச்சிருந்தவர் படலாடும் அரசியலால் பக்தி மனம் போச்சே பரமானின் அரசியலை பரப்ப மனம் கொண்டேன் உன்னுடைய அரசியல் என குலசை சொல்வார் அடிசூடும் அரசல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசுதான் படலாடும் அரசியலால் பக்தி மனம் போச்சு பரமானின் அரசியலை பரப்ப மனம் கொண்டேன் உடலாடும் வேலையுரின் உடமாடும் என்றோ ஆத்மா மனசு ஒழுங்கா இருக்கணும் திருவிகா சொல்ற எனக்கு அந்த மனசு வரக்கூடாத எந்த மனசு மடலேறக்கூடிய பெண் மடலேறக்கூடாது பெண் திருக்குறள் ஒரு அற்புதமான பாட்டு கடலன்ன காம உடந்தும் மடலேறா பெண்ணில் தெரிந்த கதில் ஒரு பாட்டு இருக்கு பெண்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அச்சம் என்பது பயந்து தப்பு வந்துடும் திணைத்துணையா குற்றம் வரணும் தனித்துணையாய் கொள்வரும் பயிராடுவார் அச்சம் மடம் என்பது தெரிந்தும் தெரியாமல் விஷயம் தெரியும் அவசியம் ஏற்பட்டால் சொல்லும் பொழுது நம்முடைய குளத்துக்கு பெருமைக்கு கேவலம் வராதபடி தவறுகள் வந்தால் அதற்கு ஒதுங்க வேண்டும் நாணம் சொன்ன பழி பயப்படுதல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நம்மால நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய அப்ப வில் என்பது ஆசை இந்த ஆசைக்கு எது கட்டுப்பாடு வேணும் நானும் வேணும் நானும் வேணும் எனவே இஷ்டப்படி அலையும் அந்த ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு அற்புதமான ஒரு அங்குசம் அச்சம் மடம் பயிர்ப்பு என்பது அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டா இன்னொருத்தருடைய ஒருத்தர் கோயில் இருக்கார் அவருடைய வேஷ்டி அல்லது கொஞ்சம் மேல போட்டு நுணி வந்து மேல பட்டா கூட தொட்டாசிங்கன்னு ஒரு செடி உண்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னன்னு கேட்டா பயிர்ப்பட்டால் உணர்வு பயிர்ப்பு அற்புதமா சொல்ற கடல் திருமங்கை ஆழ்வார் அற்புதம் நிறைய பண்றாரு பெரிய பெருமை என்ன பிள்ளை தமிழை உலகத்துக்கு கொடுத்தவர் பெரிய பிள்ளை தமிழை உலகத்துக்கு கொடுத்தது யாரு பெரிய அதே மாதிரி இந்த மணல் மணல் இருந்தால் கூட இந்த மணலை பயன்படுத்தக்கூடிய முறையிலே பயன்படுத்தி ரொம்ப அற்புதமா உலக நாடு நகரமும் நன்கறிய செய்தது என்றும் பெரிய திருமணம் வாங்கிக்கும் போது ரெண்டுக்கே வாங்கிட்டேன் கேட்கறது வெக்கமா இருக்கும் சொல்லுப்பா திருப்பி திருப்பி அந்த ஆறா அமுதே அடியே நுடனம் ஒரு தடவை திருமணம் பண்ணாலும் அவருக்கு அங்க சீரார் ஊரகமே பேரகமே வைக்காவே ஊரை மட்டும் சொன்னா போல இருக்கு ஐயோ அந்த நினைச்சு இப்ப சொல்லும் போது கூட பிறப்பிலை அந்த பேரேற்றை ஓரரியை இப்படி கூட கூட விசேஷம் சேர்த்து ஏன்னா இட்லி சாப்பிடுறோம் பாலை சர்க்கரையோடு சாப்பிடுற மாதிரி அந்த கேத்திரன் நூத்தி எட்டு திவுதேச பெருமாளையோ அந்த குணத்தோடு நினைச்சாரில் என் நிலைமை கண்டும் இறங்காதே யாமில் இறங்காதே யாமில் மண்ணுமால் ஊர்வன் வந்து இதை செய்தது யாருன்னா பிள்ளை நரையூறாராம் இது யாரை பத்திய மணல் ரெண்டு விஷயம் பேரா தனியன் பல விதமா இருக்கும் ஊற சொல்லும் போகும் போது மாதிரி இங்க என்ன ஆச்சுன்னா அந்த பெரிய திருமலை பழிச்சு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் தானும் யத்பாவம் தத் தானும் திருமங்கையாழ்வாராக மாறி அதே மாதிரி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டார் நெஞ்சுக்கு அதாவது மண்ணுலகில் எண்ணிலைமை கண்டும் இறங்காரே யமாக மண் மணல் ஊர்வன் வந்து சொல்லி அதாவது இந்த பிள்ளை நிறையூரல் இந்த தனியன் பண்ணும் பொழுது தனியா அவர் பண்ணலாம் இவரே பெண் பெண்மையை ஏறிட்டுக் கொண்டு தானும் மணல் ஊறுவது மாறி எண்ணிக்கொண்டு இந்த அற்புதமான தனியனை அருகிறார் எனவே அப்படிப்பட்ட இந்த மடலே சிறிய திருமடல் நம்முடைய சுவாமி டி எஸ் ஆர் சுவாமி சாச்சா அது சின்ன பெரிய போகிறார் அவர் நரை ஊறவர் தமிழ் என்ற பெரிய பள்ளிகூத்துல படிக்கிற பையன் வாத்தியார கேட்டான் சார் தகராறு நடந்தது சொன்னே ஒரு தகரா சொல்ற தகராறு நடந்த எந்த ரா போறதுன்னு கேட்டேன் தகராறுல ரெண்டு ராம பெரிய பிரச்சனை தகராறுன்னு சொல்லும்பொழுது அதுல ரெண்டு ரா வரும் அதுல முதல்ரா பெரிய ராவா பின்னால பெரியராவா அது எப்படி போறதும் வாத்தியார் பார்த்த ஏய் நானும் சரியா படிக்கலடா பெரிய பிரச்சனையா இருந்தா பெரியராவ போடு சின்ன பிரச்சனையா இருந்தா அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா அந்த போட்டா நரைனா தலை வெளுக்கிறது நிறை ஆனா பெரியரா போட்ட தேன் அர்த்தம் நம்பி நரையூரார் அவர் தேனே தேனில் இனிய பிராணி செம்பகூட்ட தேனில் இனிய பிராணி அவன் எப்படிப்பட்டவன் மிகச்சிறந்தவன் அமுதவிட மிகச்சிறந்தவன் ஆகையினாலே அந்த திருநறையூருடைய அற்புதமான அந்த பெருமாளை பற்றிய அற்புதமான இந்த மடல் ஊறுதல் நடக்கிறது சில வரிகளை மட்டும் படித்து சில எண்ணங்களை ஏற்கனவே கொல்லங்கள் ஊசிக்கிற மாதிரி திருவள்ளிக்கேணில வந்து திருமடலை பற்றி பேசக்கூடாது என முதல்ல கேட்டிருக்கும் அதனால் நிறைய கேட்டவாகிட்ட அங்கங்கு கோடி காட்டாலே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த நிலையிலே மன்னிய பெரிய விஷயம் நினைச்சிருந்த அதாவது இந்த பெரிய திருவிழாவின் வியாக்கியான சேவிக்கிற வரைக்கும் மன்னியன நிலை அது வினையற்ற மாதிரி மன்னிய நிலை பெற்ற நினைச்சிருந்தா இத படிச்ச பாருதான் பெரியவா பிர அண்ணங்காச்சுவாமி மற்றும் பெரிய மங்களோகம் அதான் மங்கள வார்த்தை இது வரைக்கும் தெரியவே தெரியாது அதாவது டிஎஸ்ஆர் சுவாமி கடமைப்பட்டுருக்கேன் என்னன்னு கேட்டா சம்பாவில் பின்னால ஆனா இந்த பதினைஞ்சு நாளா எனக்கு பெரிய படிக்க வச்சாரு இது ஒரு பிப்டீன் டேஸ் கிளாஸ் எனக்கு பெரிய திருமடலை அவர் என்னைக்கு எனக்கு சொன்னாரோ அன்னைக்கு நித்தியம் நீங்க என்ன சொல்ல போறேன்னு தெரியாது ஆனா சமயத்தை கடலை பார்க்கிறோம் இருக்கு எல்லாரும் சொல்ல முடியும் அதுக்கு என்ன விளக்குன்னு சொல்ல முடியும் அது மாதிரி இந்த பெரிய திருமண மண் ஏ அதாவது மண் என வாழிய வாழியா வந்தோல் வினை முற்றுற அது மாதிரி மண்ணியன எடுத்தொன்னே பெரிய திருமண மணல் ஊறக்கூடிய ஆசைப்பட்ட ஆழ்வார் மன்னிய பல்லான் பல்லாண்டு வாழ்க மன்னியன்னு சொன்ன வாழ்க அடுத்து என்ன பண்ற பெருமாள் எங்க இருக்க எப்படி இருக்கார் பல் பொரிசேராயிரவை வாழறவின் சென்னிமணி குடுமி தெய்வ சுடர் நடுவுள் தனி மேலோ மாமலை போலங்கள் பேசாசம் என்னும்டரை மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடரும் இந்த காலத்துல வந்திருக்கு கேமராவில் இந்த பெருமாளை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை வாழறோம் நமக்கு பெரிய அதாவது இரண்டாயிரத்தி பதினோரு நல்ல வருஷம் இன்னி தினத்துல திருவெங்கடமுடையாலவான்னு ஒண்ணு திருமண சேவை சேவ காதல கேட்கறது மட்டும் இல்ல திருமணிய காட்டி திருமுடிய காட்டி கிராமங்களா என்ன சொல்ற வழக்கம் இது போல மாலை போடும் போது ராதாரமண கோ எனக்கு டவுன்ல சொல்லாம சொல்றேன் தெரியல நான் சொல்லு பெருசில் திருப்பி யாரும் சொல்ல மாட்டோன்னு பயம் யாரும் ஓட்டு போல எப்போ இன்வாலிடா போடும் கிராமங்கள்ல மாலை போடும் போது என்ன பண்ணுவாண கோவிந்தா அதுக்கு ஒரு அது ஒரு ப்ரொசீஜர் ஆனா டவுன்ல பாவம் அந்த வழக்கம் இல்லை அதனால எனக்கு என்ன பயம்னா புது வழக்கத்தை உண்டாக இல்லையா அதனால எதுக்கு சொல்லுவேன் அந்த டிவியில காமிக்கும் ரொம்ப அற்புதமா அந்த மேல இருக்கிற மகர குண்டலம் அந்த வழக்குாரம்சனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககன சதுசம் மேக வர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் சொல்ற முடியும் அது மாதிரி திருமயத்திலே சக்திமூர்த்தி பெருமாள் போய் பார்த்தா அங்க அற்புதமா அந்த தீ ஜாலிகளே தெரியும் அது மன்னிய மகர அதுவும் திருவங்க என்ன பெருமை இந்த காது கடக்கும் பல பழப்பழும் மற்ற பெருமாள விட இந்த காது கடக்கும் ரொம்ப பெருசா இருக்கு அப்புறம் தெரியும் மகரகுண்டலு தாரகையின் பேரொழிசேராகாசம் என்னும் விதானத்தின் கீழாரில் சுடரை மண்ணும் விளக்காக ஏற்றி மறிகடலும் பண்ணு கவரி வீச திரைக்கையாலடி வருள பள்ளி கொள்ளும் ஓமளத்தை கருமணியை கண்டு கண்ணினை என்று கடிக்குநாளே ரொம்ப அற்புதமா ராமாயணத்திலே திருப்பி பரதனுடைய வேண்டுகோள் நாட்டுக்கு வரணுன்றதுக்காக அப்பா யாரு அம்மா யாரு அப்பா தான் போயிட்டாரு அப்பா போயிட்டா அப்பா வார்த்தையும் போயிடாதா நமக்கு எத்தனை பிறகு பிறக்கணும் ஒவ்வொரு பேரும் ஒரு அப்பா அம்மா இது ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியத்தை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி வேணும்னு ஒரு நாஸ்திகவாதம் பண்ணுவார் அது மாதிரி இங்க திருமங்க இந்த அருமையா சொல்றாரு எல்லாரும் மோட்ச மோட்சம் சொல்றேன் இடம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது இது அதான் பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருக்கும் நம்முடைய ஏன்னா இதுல ஒளி மரவே கிடையாது அதை சொல்லி அதுக்கு சமாதானம் சொல்றேன் அதான் பின்னால சொல்ல போற இப்படிப்பட்ட அற்புதமா என்ன கேட்கிறேன்னா இது சொல்றேன் சூரியன் சொல்றேன் நான் முகன் சொல்ல போறே உலகம் உலகம் உலகும் உலகத்து ஆட்கள் உலகத்து என்ன பண்றானா ஏற்கனவே இருக்கிற உலகத்தை சாப்பிடுவா மறுபடியும் சில பேர் வேடிக்கால வேலை முதல்ல நல்ல டிகிரி பால் வந்தா காக்கி சாப்பிட்டு உட்கொள்கிறான் எனவே இப்படிப்பட்ட ஒரு சொல்ற அதனால கேள்வி பதில் சமாதம் நிறைய வருது மண்ணிய சேவடியை வானியங்கு தாரக மீன் என்னும் மலர்பிழிய வைந்த மழை கூந்தல் ரொம்ப அற்புதம் எங்க அப்பா காத்தா பெரியவெல்லாம் சொல்லியிருக்காத்திருக்கும் போது எப்படி நீராறும் கடலுத்த அதாவது சமுதிரமாகிய நீல சேலை கட்டியிருக்கும் சமுதிர பொண்ணும் எங்கோ காதலப்பட்டது நீளமான சேலையா அது உலகம் குடிச்சு பெண் சமுதிராம விஷயம் இப்ப என்ன இது பகவத் காமம் என்ன கேட்டும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனுக்கே ஆவது காமம் மற்ற காமங்கள் இந்த லோக விஷயமான அல்ப விஷயங்களை மாற்று நீதான் எல்லாம் அற்புதமான விஷயத்தனால எதுக்கு சொல்றா இரண்டு மலைகளை அற்புதமா சொல்றாங்க என்ன சொல்ற தென்னுயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் ரெண்டு மலையா இது ஏரியலோ பார்க்கணும் தெரியும் தமிழகம் ரொம்ப அற்புதமா இருக்கு வடவேங்கலம் தென்குமரி ஆயுடை தமிழ்கூடு நல்லுலகம் சொல்ற அந்த பக்கத்துல ஒரு மலை இருக்கான் இந்த மகள் கவனிக்கணும் அழிமையான கற்பனை மேகம் வந்து கூந்தல் மாதிரி மலைகள் வந்து அது என்ன ரெண்டு ஒன்று வந்து தென்னனுயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் ரொம்ப அற்புதமா அனுபவிக்கிறார் திருமாலஞ்சோலை அற்புதமா பேச தளர்வீரில் சுந்தர பெருமாள் அதுக்காக சுந்தராயஸ்தான் கூட பண்ணியிருக்க நம்முடைய குரத்தாழ்வு அற்புதமான மலை அது இந்த பக்கம் ஒரு மலை இருக்கா இது என்ன பரம் சென்று சேர் திருவேங்கடமா மலை ஒன்றுமே தொழகண்ணடியினமக்கு காட்டும் வெப்பு கடிய கடியும் வெற்பு தின்னம் இது வீடன் திகழும் தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் தெளிந்த வெப்பு புண்ணியத்தின் புகழிதண்ண புகழும் வெப்புலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் சூரியன் பதி கா சொரிஷ் பிரதானி தாசதாத எம்பெருமானுடைய அற்புதமான சொல்றான் ஏழு நாள் மழை பெஞ்சு காப்பாத்துனா அந்த மலையை தூக்கி பிடிச்சி அந்த மலையே வேலுக்குடி கிருஷ்ணன் சொல்ற மலையே இப்போ பொதுக்கட்டிகள் நடந்து அதனால அந்த குன்றெடுத்து கோகுள்ள கண்ண பர மொடும் புயலை தடுத்து நின்றாய் கண்ண பர மன்ற கோ அதுவரையும் குன்றி போயிருந்ததான் இந்த கண்ணன் கேட்டு அது மலையாச்சு அதுவும் குன்றாயிருந்து கோவர்தல மலைதான் சொல்லுவா குன்றும் சேலத்துல வரும் பெருமான் கைப்பட்டு மலையா ஆயிட்டோம் எனவே மலை சேகாஜா நாராயணாதிரி விசபாத்ரி விசாத்ரினு அப்போ கோவர்தனத்தை கோவிந்தன் குடையா சுமந்தான் அதுக்கு பரிகாரமா அந்த கோவிந்த குன்றம் கோவிந்தனை சக்கராயுதம் நீ பெருமாளை போய் சேவிக்க வேண்டாம் அந்த மலையில காட்டால கீழே போய் அங்க ஒரு அங்க ஒரு திருப்பாகங்கள் இருக்கு காலிகோபுரம் போற வழிச்சால கண்ணன் அடி இணையை காட்டும் வெப்புன்னு சொன்ன அப்படி இரண்டு மலைகளை சொல்லுகிறார்கள் அடுத்து பண்ணு திரை கவரி வீச நிலமங்க தாமரை போல் அற்புதமான விஷயங்கள் கஷ்டம் சாதாரணத்துல அது மாதிரி எதை சொல்லாத எதை சொல்லுவோம் தெரியாது என்னன்னா அளவிட்ட தாமரைனா என்னன்னா பொதுவா தாமரை என்ன பண்ணுவோம் அது பூக்கள் என்ன பண்ணும் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலையும் மலரும் காப்பா ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் விகசிக்கும் அப்புறம் மறுபடியும் அதாவது அளவிட்ட தாமரை போல் அதாவது கேட்டா தாமரை வர்றதுங்க ஒரு தாமரை எம்பெருமான் திருவடி இன்னொரு தாமரை அந்த பின்னால் வர போல அந்த இடம் இல்லையா தாமரை பூந்தான் அந்த தாமரை இந்த தாமரை சொல்லும்பொழுது எம்பெருமானுடைய முகம் தாமரை எம்பெருமானுடைய கை தாமரை கால் தாமரை எல்லாமே தாமரை சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தாமரை பூவானது எம்பெருமானுடைய வயிற்றிலிருந்து உந்தி தாமறையா ஒரு தாமரை வருகிறது அந்த தாமரை சொல்லும்பொழுது ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா மத்த தாமரைகள் எல்லாம் வீணா போயிடும் அதாவது வாடி போயிடும் நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சா மொத்து அலர்ந்த செய்ய கண்ணன் கம்பன் சொல்லுவார் அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே சொல்லும்போது அவர் தான் நாலாயிரத்தை காட்டி கொடுத்தவர் முதல் ஆரம்பிச்சார் வாய் திறந்து பாடியவர் ஆரம்பித்தவர் ஆய்ம பொய்கை ஆழ்வர் காஞ்சிபுரத்தில் பொய்யான ஒரு கருத்தை சொல்லுவார் பொய்கை ஆழ்வார் எங்கே பிறந்தார் கொய்கையிலேயே எப்படி பறக்க முடியும் அந்த பொய்கையும் மலர்ந்தது மீண்டும் சொல்லுகிறேன் பொய்கையில ஒரு பூ மலர்ந்தது அந்த பூவில ஒரு பொய்கை ஆழ்வார் ஒரு பொய்கையும் மலர்ந்தது அது மாதிரி இந்த தாமரை பூ எப்படி இருக்கு கேட்டா மன்னிய தாமரை மண்ணிய ரடி மனை உயிராக்கைகள்ண்ணு மாது பொ மண் மோசலை போட்ட நிலை பெற்ற இந்த தாமரை ஆனது சாதாரண தாமரை இல்லை எத்தனை வருஷம் பிரம்மதேவன் இருந்தாரோ அத்தனை வருஷம் தாமரை அப்படியே இருக்கான் அப்போதுக்கு அப்போது என் ஆறா அமுதமேனு சொல்லி முன்னன் முகனை தான் படை கமற்றவனும் முன்னம் படைத்த நன் மண்ணும் மரம் பொருள் இன்பம் வீடு என்று உடல் நான்கு என் நான்கன்றே அற்புதம் சொல்ற சிறிய திருமடல்ல பாரோல் பாரோ சொல்லப்பட்ட மூன்று சொல்லும் பொழுது நாலு நாளாம் இது ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு வியாக்கியம் அதாவது அடியாவது விழுந்தவன் அது சொல்ற அதுல வந்து சொல்லாதே விட்டாலாம் என்ன பேதை பாலகன் அது ஆகும் நேரமே அது என்ன சொல்ல சொல்லாமலே பாலஸ்தாவது கிரீடா சக்த தருணஸ்தாவது தருணி சக்தி சிந்தாசக்த அப்படின்னு சொல்வார் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறதுன்னு ஆனா ஆழ்வார் பேசும்பொழுது பேதை பாலகம் அடுத்து சொல்லவே அது ஆகும் அது மாதிரி சில சமயங்கள்ல அதை சொல்லாமலே விட்டு விடுவது முதல்ல விட்டாரம் ஆனா இங்க என்ன பண்ற நாளை சொல்லி அதை விளக்குகிறார் என்று சொல்லி ரொம்ப அற்புதம் தொன்மரியை வேண்டுவார் இப்ப என்ன அறம் பொருள் இன்பம் ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம எல்லாத்தையுமே வேண்டுவார் ஏற்கனவே சொன்ன வழக்கம் அற்புதமா சொல்ற பெரிய என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அறத்தான் வருவதே இன்பம் அறநே இல்வா கேப்பில்லாம் பார்க்கும்போது அந்த அறவயிலே நின்று தர்மவேல நின்று உடம்பை அடைக்கி மூச்சை அடைக்க அற்புதமான மோட்ச உலகம் கிடைக்கும் இன்பங்கள்லாம் பெரிய லிஸ்டே மண்ணும் கடும்போது அச்சிராதி மார்க்கம் இருக்கு தூமாதி மார்க்கம் இருக்கு இப்பெல்லாம் போவேல் நீங்க அங்கே அன்னதே பேசும் அருவில் சிறுமனத்து அதாவது இங்க சொல்லும் பொழுது வழிமுயன்ற அன்னவர் தங் கண்டீர்கள் ஆயிரக்கண்வான பொன்னகரம் பூக்கு இந்த லோகம் குபேரலோகம் எத்தனையோ லோகம் எல்லாம் இருக்கு சந்திரலோகம் சொல்ற கஷ்டப்பட்டு மேல போனா அங்க சகஸ்தமா ஆயிரம் பேர் அங்கெல்லாம் வாவான்னு கூப்பிடுவா கற்பகவட்சம் இருக்கும் காமதேவம் இருக்கும் சிந்தாமணி இருக்கும் இப்படி அருமையான உலகம் எதுன்னு சொல்லி ஏறக்குரிய துண்ணிய சாலேகம் சூ கவந்தால் சின்ன நருந்தாது சூடியோர் மந்தாரம் கற்பகவட்சம் மந்தாரம் இதெல்லாம் தேவலோகத்துக்கு கூக்கலாம் இப்படி நிறைய சொல்ற சந்தாரம் பூசரவாயிருப்பாளாம் அப்புறம் அங்க தலங்கண்ணா இருப்பா இப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார் அடுத்து தொடரும் பொழுது என்ன சொல்றத்திலே நிறைய விஷயங்காலே இன்பத்தை அடையலாம் பொருளாலும் அறமும் சேர்ந்து இன்பத்தை அடையலாம் இன்ப வழி பலவாறு சொல்லிட்டு அடுத்து காமம் இந்த காமம் என்பதை ரெண்டா பிரித்து கொள்ளுகிறார் இதுல பெரிய விஷயம் என்னன்னா திருவள்ளுவர் சொல்லுகிறார் அதாவது காம் அதாவது இன்பு தாமரை கண்ணான் அதாவது தாமரை கண்ணன் உலகத்தை விட மனைவியோடு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது வீழ்வர் இனிது தாமரை கண்ணான் உலக என்ன பெரிய விஷயம் பிரபந்தம் பிரபந்திருக்கும் வேடிக்கை சொல்றது பிற பந்தங்களை விட்டு விட்டால் பிரபந்தம் புரியும் பிரபந்த இருக்கு பிற பந்தங்களை விட்டு விட்டால்தான் பிரபந்தம் புரியும் இருக்கும் அதுக்கு மயர் அற மதிநலம் அருளினம் சர்வ தர்மான் பரித்திஜன் அதனால நம்ம என்ன பண்ணணும் அதுதான் சொன்னார் மெயில் வாழ்க்கையை மெய்ய கொள்ளுமி வையம் தன்னோடும் கூடுவதில்லையா என்ன பண்ணுவே ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் மையல் கொண்டு ஒழிந்தே எந்த மாலுக்கு கவனிக்கணும் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரு அருள் செயல் பார்த்தியாவது படிக்கணும் படிச்சா என்ன லாபம்னா தமிழ்டைய பெருமத்தில் மையல்ல மால்னாலும் ஒண்ணுதான் மயக்கம் மையெல்லாம் மயக்கம் சொல்ற மையல் கொண்டு ஒழிந்தேன் மாலுக்கே அவன் மயக்கம் மயக்கம் தருபவனுக்கு மயக்கம் அடைந்தேன் அத அந்த அழகா சொல்றான் மாலாய்பிறன் அவன் பிறக்கும் போதே மயக்கன் சுவாமி ஏ சமத்புதம் பாலகம் அம்பு ஜேட்சணம் பிறக்கும் போதே அற்புதம் பண்ண அதனால மாலாய்பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை அவன் செய்யறதும் மால் அவனும் மால் எனவேதான் ஆனா அவரு ரொம்ப அழகா சொல்றான் அந்த மால் எப்படிப்பட்ட மால்னா திருமால் வெறும் மாள் இல்லவன் விராட்டியோடு சேர்ந்து மங்களுவான் உடையவன் உடையவன் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த பெரிய திருமணலே நம்முடைய மங்கை மன்னன் ரொம்ப அற்புதமா ஒரு காரியம் பண்ற முதல்ல நான்முகனை படைத்தான் அந்த நான்முகன் உலகத்தை படைச்சு வேதத்தை தான் படைச்சு தர்மார்த்த காமம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி மனுஷன் எப்படி வாழணும் வைக்க என்ன சொல்றாரு பொன்னவிரும் அதாவது இங்கை மன்னன் சொல்லும்பொழுது பொன்னனையார் பின்னும் திரு ஊருக என்ன சொல்ற ஒரு லோகத்திலே இருக்கிற பெண்கள் தனக்கு வேண்டிய ஆணை ஒரு பெண் தன்னுடைய ஆணையை தனக்கு வேண்டிய காதலனை இணைந்து அவனோடு கொஞ்ச நாள் வாழ்ந்து பிறகு பிரிந்து விட்டால் அந்த பிரிவு தாங்க முடியாமல் அவனோடு இருந்தபொழுது எது எது நமக்கு சந்தோஷம் கொடுத்ததோ அதெல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் என்பது விதி ஆனா பொதுவாக என்ன பண்றா இவர் சொல்ற பல பெண்கள் கவலைப்படுறது கிடையாது வாடகை வீசுறது யாரு கல்யாணம் மையிட்டு எழுத சொன்னாலே ஆண்டாள் என்ன அர்த்தம்னா கண்ணன் இல்லாத பொழுது கண்ணன் சம்பந்தம் இல்லாத பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை காரக போஷக போக்கியங்களும் வர்த்தம் கண்ணன் இருந்தால் எல்லாம் சுகம் போ சைபர் போடும் பொழுது இந்த ஒண்ணு இருந்தாலும் அது மாதிரி கண்ணன் இல்லை என்றால் அதுதான் சொல்ற சூடகமே தோல் வலையே தோடே நெய் ஒண்ணும் சொன்னவர்கள் கண்ணன் வந்து அவன் காலிலே விடுந்து அவனோட சேர்ந்து கோல விளக்கு எல்லாம் கிடைச்ச பிறகு சூடகம் தோல்வனின்னு சொல்றான் அதனால இங்க என்ன ஆகிறது பார்த்தோம் ஆனால் எம்பெருமானோடு சேராது இருக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் சுகமளிப்பது கிடையாது அதனால இங்க ஒரு நெறிய பிரிச்சுக்கிறேன் தென்நெறின்னு பிரிக்கிறான் பிரிக்கும் போது என்னன்னா அதாவது ராமாயண மகாபாரதங்களே பல கதைகள் கவனிக்கணும் ஹிஸ்டரி குறைஞ்சி போச்சு ஹிஸ்டரி கிடையாது இப்போ அதனால நம்ம ஹிஸ்டரி மாறின்றது நான் நினைச்சு பாக்குறேன் எத்தனையோ லோக்பால் ஏதோ அமைக்கிறான் எனக்கு ஊழலை ஓடிக்கணும்னு அது எத்தனையுமே பிரச்சனை வருது அந்த காலத்துல பள்ளிக்கூடத்திலே ஊழல ஓடிச்சுட்டான் சின்ன வயசுல படிக்கும் போதே நல்ல தீடிங் நல்ல அறிவை நீங்க மனசு திருச்சி பிரம்மச்சாரி நல்ல பிரம்மச்சாரியா பின்னால எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப நம்ம அடி விஷயம் தெரியாம அப்ப வெறும் மார்க்க வச்சுட்டே நம்ம எல்லாரையும் குட் குட் போட்டு பின்னால் நம்ம நல்ல குட் ஆல்லை அடிப்படையிலானகாபாரதமும் இதிகாசங்களும் நாடகமும் நாடகத்தால் அரிசந்திர நாடகம் பார்த்து பெரிய உண்மையை பேச ஆரம்பிச்சான் எதுக்கு சொல்றேன்னா நமக்கு அந்த இன்பார்மல் எஜுகேஷன் குறைஞ்சி போச்சு எஜுகேஷன் அதிகமா போயிடுது இதுதான் அற்புதமான இந்த ஆழ்வாளுடைய பாட்டுலாம் நமக்கு வெறும் பொழுதுபோக்கு அல்ல பெரிய மெசேஜ் என்ன ஏன் சொல்றனா வேண்டினோம் வேண்டாதார் அது சொல்லும் போது சொல்ற சந்தோஷப்படுவா நெருப்புல சந்தோஷப்படுவா நையாதார் உம்பருவாய் மண்ணி மகுத்து தூணிலா நெருப்பில் தம்முடல் காத்து வீசாலும் கவலை அதாவது ரோஷம் இல்லாத ஜென்மங்கள் சொல்ற மாதிரி சரி கொஞ்சம் ரோஷம் கிடையாது கணவன் இருந்தாலும் ட்ரெஸ் பண்ணிப்பா கணவன்ல அந்த காலத்துல கணவன்டா ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாராம் கணவன் ஊர்ல தான் வச்சுக்கோ அப்ப என்ன அர்த்தம் அந்த காலத்து பெண்கள் கணவனுக்காக நான் வாடுகிறேன் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் காரியே சுதாசி கரணே சுமந்திரி ரூபே ஜலக்ரினேதா சயனே குவேசியா சட்கர்மயுக்தா குலதர்ம பத்னி ஆறு குணங்கள் உண்டாம் பெண்களுக்கு ஆதிமந்தி ஆட்டணத்தின் ஒரு சங்ககாலத்தில் ஒரு தமிழர்கள் காதலன் காதிரி ஆதிமந்தி ஆத்தன ஆதிமந்தி வெளிநாடு போனா ஆட்டணத்தி வந்த பெண் ஆட்டணி போற ஆதி மந்தி வந்தது கணவன் அழகா இருந்தாலும் பாக்கறா அந்த கற்பின் திறமையாலே அதுலதான் ஆதி மந்தின் பேர் வந்துடும் என்னன்னா கணவன் இருக்கும் போது அதான் சொல்ற சீதா பிராட்டி நிறைய சொர்க்கம் காமா இருந்தா எனக்கு சொர்க்கம் நீ இல்ல எவ்வளவு இன்பம் இருந்தாலும் அது நரக்கம் சுடுமோ காடுவாய் அன்றில் பறவை பறவை சொல்றாரு அது என்ன பண்ணுவான் கத்துமா அது கத்தும் பொழுது அந்த காதல் சத்தம் கொண்டா அது தன் பிணை அத கத் பறவைகள் கத்தியாது ரெண்டு மூணு கத்தல் இருக்காது மாடு கூட அல்லது சந்தோஷத்தால ரெண்டு அன்றில் பறவை பிரியாத பறவைகள் கத்துறது அப்ப இவ பிரிஞ்சிருக்காங்க நினைக்கணுமா அப்படி அந்த அன்பில் பறவை குரலுக்கு வாடாத அருமையான அடுத்த நிகழ்ச்சி மாலை பூசல் காலை பூசல் தான் படிக்கிற திருவாரூர் சாயங்கால வேலை மணி வரதான் சொல்றாங்க தூ கோரித்த கோமல கோபவேஷம் கோபால பால கசத்தை பசுபந்தம் கச்சந்தம் அச்சுதிசும் நித்தியம் இந்த ரொம்ப கண்ணன் நடந்து போறானா பாடுகள்லாம் போறதாம் இது மாடு கரு கண்ணுண கருணாத்தம் சாயங்கால வேலையில மணிகள் எல்லாம் அசைய பசுக்களும் கன்றுகளும் திரும்பும் என்ன அதாவது என்ன காத்தால போகும் சட்டம் போல சாயங்காலம் வீட்டுக்கு வரது பாருவா அப்ப ரொம்ப வேகமா வருமா இந்த மணி சத்தான் ரொம்ப அழகமா கேக்குமா அப்ப வீட்டு உள்ள இருக்கவா எத்தனை வீட்டுக்கள் திரும்பி வரும்போது ஓஹோ சாயங்காலம் ஆயிட்டா போல இருக்கு அதாவது மாடுகள்லாம் கொட்டிலுக்கு போறதே பசுக்கள்லாம் கொட்டிலுக்கு போறதே ஆனா என்னுடைய வீட்டுக்காரன்னு வரலையே என்று ஒரு எண்ணம் தோணுமா இப்படி என்ன சொல்றா ஒரு பெண்ணு ஆட்சி இருத்தலை பற்றி தான் விவாதம் நடக்கிறது ஒரு பெண் தன் துணையை அடையாத பொழுது தன் முயற்சி பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி தன்முயற்சி பண்ணலாமா கூடாதான் நம்முடைய வழி எது நடந்தாலும் சரி அடங்கி இருக்கணும் அவனே வந்து அவன் பொருளை எடுத்துக்கொள்வான் இது ஒரு சம்பிரதாயம் இந்த வடநெறினா என்னன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணணும் சொல்ல அதுக்கு உதாரணம் என்ன சீதா என்ன பண்ணாலாம் முயற்சி பண்ண என்ன பண்ணினாள் பொதுவாக என்ன பண்ணணும் பித்துவத்து சொல்றோம் கல்யாணம் அதாவது பின்பற்று என்ன சொன்னாவோ ராம என்ன சொன்னிரு காத்துக்கு வர வேண்டாம் சீத்தே துக்கதரம் மனம் ஆத்துக்கா சொல்லியாச்சு ஆனா என்ன பண்ற இல்ல இல்ல வருவேன் இது கொஞ்சம் இன்னொரு பெரிய விஷயம் என்ன மடல் ஊர்ல அப்படியே எடுத்துக்கூடாது மடல் ஊர்ல போராட்டம் நடத்து அர்த்தம் இல்ல என்ன சொல்ற ஆள வந்த பெரியவர் சொல்ற எி தர்மம் இருக்கிறது துறவி ஆதால அதுவும் மணல் ஊர்தல் தான துறவி ஆவதும் சொல்லல கடைசியில பின்னாலும் என்பது அதாவது என்ன ஒரே ஒரு விஷயம் நமக்கு வேகம் இருக்கிறதா முக்கியம் அதான் மணல் ஊர்தல் மணல் என்ன அர்த்தம் எம்பெருமானை அடைவதற்கு துறை துறை எந்த காலத்திலும் வேகம் இருக்கணும் எல்லாரும் காரியம் பண்றோம் சில பேர் பார்த்தா மெதுவாக இருப்பான் சொல்றா சுவாமி என்ன சொல்றா நதியா அவங்கிட்ட முதல் நாள் போனேன் வரவேற்ற பொறுத்து போனேன் சந்தோஷமா வரவேற்றான் பத்து மாசம் பொறுத்து போனேன் சந்தோஷமா வரவேற்றான் பத்து வருஷம் பொறுத்து போனேன் அதே வரவேற்பு ரொம்ப கஷ்டம் களதீபாவளி மாப்பிள்ள முதல் களமாப்பிள கல அந்த வரவேற்பும் அடுத்து பாதி போய் பாருங்களேன் எ முடியாது சொல்ற ஒரு நாள் செல்லலும் பல நாள் செல்லலாம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் போயிட்டார் முதல் வாட்டி ஆசை இருக்கும் எப்படி வர என்ன பண்றா யார் சிஷ்யா அப்புறம் கூட எப்ப பார்த்தாலும் அப்ப புது காதலிக்கு காதல மேல கொஞ்சம் வக்கீல் சுவாம சட்டத்துக்கு அதாவது தீர்ப்பு கொடுக்கணும் வழி என்ன ஏற்கனவே ஏதாவது அந்த தீர்ப்பு அந்த பாவம் வராது அவர் செய்தார் இவர் செய்தார்ன்னுறு ஏற்கனவே மணல் உந்தவர் உண்டு எங்க என்ன ராமாயணத்தில் உண்டு என்று சொல்லுகிறார் எப்படி ராமாயணத்தில் வெளிப்பட்டு எங்க தன்னுடைய தாரை பணியால் அரசொடிந்து அற்புதமான வார்த்தை கம்பன் எவ்வளவு ரொம்ப க்ளோஸ் பாருங்க பணியால் அரசொடிந்து மன்னவன் பணி என்றாயில் அவர் சொல்ற வார்த்தை கம்பன் அப்ப திருமங்கையாழ்வார எவ்வளவு தூரம் கவனிச்சிருந்தா அந்த வார்த்தைலாம் வருது பாருங்க தன்னுடைய தாதை பணியால் அரசொடிந்து தாதை உரை செய்ய அந்த செய்ய காதல் உற்றிலன் அது கடன நினைந்தான் யாரு ராமன் அதே மாதிரி பணியால் அரசொடிந்து புன்னகரம் பின்னே புலம்பவலம் கொண்டு மண்ணு வளநாடு கைவிட்டு மாதிரங்கள் மின்னுறவில் காட்டுக்கு போயிட்டார் ராமர் நெல்ல போட்டு கொடிய கற்கள் அதுவே சூரியன் போட்டு அது வெம்பரல் மேல் என்ன அழகான அதாவது அல்ல இது எம்பெருமானை பற்றிய விஷயம் எம்பெருமான் அவன் நம்முடைய காரியத்தை அவனி ாலும்கம் கொடுத்துன்முடைய காரியம் என்னன்னா எம்பெருமான் எப்படி பார்த்த ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண் அப்பதான வார்த்தைகள் போட்டோம் அவரை பத்தி அவருடைய பாதம் தான் முக்கியம் உடனாய் மண்ணி வடிவிலா அது அடுத்தது போயிட்டா கூட வேற வழியில் இவர் பின்னால போக வேண்டியிருக்கு அடிமை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில பார்க்கிறோம் சீதாபிராட்சி நடந்தாலாம் பின்னும் கருணெடுங்கண் செவ்வாய்பிணை நோக்கின் மின்னணையனு மங்கள் வேகவதி உடைக்கும் அடுத்த உதாரணம் வேகவதி ஒத்தி அவன் என்ன பண்ண கண்ணி தன் காதலனை காணாது தன்னுடைய காதலனை காணல அண்ணனே அவனை சண்ட போயிட்ட சண்டைக்களத்துக்கே போய் அவனை தெரிய பிராட்டி என்ன பண்ணுவார் அந்த வேறு தண்டு செடி போடுங்க பத்த விலோசனு சொல்லுவாங்க என்ன விசேஷம் நினைக்கோணும் அவனே தான் நீ அதையே நினைந்து நினைந்து இருக்கும் பொழுது மற்ற செயல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தானா போயிடும் நீ மறக்க வேண்டும் புளியம்பியும் ஒன்னு இருக்கு காய யார் பார்த்திருக்குமா புளிய படத்தை பார்க்கறது வாய்ப்பு இல்லை ரொம்ப புளிய மறந்து கிடையாது அந்த புளிய பழம் இருக்க அது என்ன பண்ணுவோம் ஆடும் ஏன்னு கேட்டா அது உள்ள இருக்கும் போதே அது புளி வெள்ள வருதோ இல்லையோ பழுத்து போனா உள்ளயே அது உறவை விட்டு விடுகிறது அது மாதிரி இங்கே எம்பெருமானுக்கு நாம் ஈடுபட்டு விட்டால் அவனை தவிர மற்றொன்றும் வேண்டாம் மதிலரங்கர் இல்லையா தொண்டை புளிய சொல்லும் போது சொல்றேன் குற்ற திருமலைப்பாடும் தொண்டரடி பொடியும் பெருமானை எப்பொழுதும் பேசு ஆகையினாலே அப்படி தேகவதின்ற பெண்ணு எம்பெருமான் அதாவது தன்னுடைய கணவன் தன்னுடைய அண்ணனாலே பிரிக்கப்பட்ட பொழுது கூட அந்த போர்க்களத்துக்கு சென்று பொன்னதிலும் அற்புதமான யாரவன் வென்றி தனஞ்சயன் வெற்றியை உடைய தனஞ்சயன் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா எத்தனை பார்த்தோ தனுத்தரஹா தத்ரோ விஜயோபூத்தில் திருவாணியத்தில் அற்புதமான பாட்டு என்ன அர்த்தம் தத்துவம் இருக்கிறது என்ன தத்துவம் இருக்கிறது எங்கெங்கே யோகேஸ்வரனான கிருஷ்ணன் அவனுக்கு உதவி செய்ய ஒரு பரமாத்மா இந்த கூட்டு சேர்ந்துட்டா லோகத்தில் யாரும் வெல்ல முடியாது நம்மாழ்வார் ஆதிப்பிரான் ரொம்ப அருமான கூட்டு அது மாதிரி எம்பெருமானோ அடியா இருக்க என்ன பண்றான் தீர்த்த யாத்திரை போற அற்புதமான கதைகள் ஒரு வருஷம் தீர்த்த யாத்திரை போறான் அப்ப மூணு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் போறது துறை மாதிரி போறான் போற பகவான் இருக்க பெரிய விஷயம் அது நம்ம கதை கேட்கறதுக்கு வருவோம் போட்டுன்னு வராம்போம் ஆனா அங்க போன அங்க ஒரு பொண்ணு சித்திராங்கதை அப்புறம் உலூப்பி அப்புறம் சுபத்ரை மூணு கல்யாணம் இதுல சொல்றது அந்த உலூப்பி சொல்றா என் மடப்பா வைப்பா வைதன் மன்னியனான் அச்சம் மதமின்றி அகல தன்னுடைய கொங்கை முகநெறிய தானவன் தன் கொன்வரையாக தொழிக் கொண்டு கோய்த்தனது நன்னகரம் குக்கு நயந்தி வாழ்ந்ததும் கேட்டதையோ எனக்கு மட்டும் நியாயம் சொல்றேன் இத்திரவே பண்ணிருக்கே என்று கண்யாமனு அந்த பையன் அல்ல இந்த பையன் அல்ல நாமட்டியம் அதனாலதான் என்ன சொன்ன நம்ம சச்சங்கத்து அதாவது சந்தியாமன்றான் கூடியிருக்கணும் நம்ம சந்தியா மண்டல குடியிருந்தா பேச முடியாது மனநலம் நன்குடைய சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு நாளா இருபத்தி இருபத்தி நாலு இந்த சச்சங்கம் இப்படி ஒருத்தர் ஆரம்பிச்சா கூட்டம் தயாரா இருக்கா கூட்டம் வல்ல வல்ல பெரிய விஷயம் அதாவது கூட்டம் வல்ல நடத்த நடத்த கூட்டம் வர மாட்டேன் அப்படிதான் போயிட்டு இருக்கு நிச்சயம் நம்ம நாட்டில் கூட்டத்து குறைச்சு எல்லாத்தையும் கூட்டணும் நடத்தினால் எனக்கு தோன்றது இத கூட அடுத்த வந்து நித்தியம் நிகழ்ச்சி நடத்தணும் நித்தியம் ஏதாவது போனா காலம் வீணா போகாது அப்படி என்ன வரும் இவ்வளவு பெரிய கட்டணம் என்ன பலன் லை போடுறது என்ன பலன் எப்படி அந்த கல்யாணம் பண்ணவோ எனக்கு இளமை இருக்கிறது தெண்டல் இருக்கிறது மாலை வேலை கணவன் இல்லை மாதிரி நடத்துறதுக்கு மனுஷா இருக்கா எல்லாம் இருக்கும் பொழுது அப்ப நாம இருக்கிறது சரியா பயன்படுத்த மதிச்சயம் கோவிந்த குணக்ஷயம் சொன்ன புத்தி குரவோ தவிர சகல சவுகியத்தை வச்சிருக்க அழகான கலன கலையுரன் கொடுத்து நல்ல புலன்களை கொடுத்து நல்லதோ வீணை செய்து அதை நலங்கட பொழுதியில் எரிவுதான் இப்போ சீதையை பார்த்தோம் சீதைக்கு அடுத்தது என்ற ஒரு பெண்ணை பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இந்த உழுப்பின்னு சொல்லக்கூடிய நாகப்பெண்ணை பார்த்தோம் அடுத்து சூழ்கடலுள் பொன்னகரம் சென்ற புறந்தனோடு மன்னவன் வானன் அவுளக்கு வாழ்வேந்தன் அதாவது அழுக்கதையை சொல்லும் போது இங்க அற்புதமா சொல்லுகிறேன் என்ன உசைன்னு ஒத்தி இருக்க அற்புதம் தோழி சித்திரேகன் பேரா அதாவது அவன் எங்க இருக்கான்னு தெரியாது போயிடுறான் அப்புறம் எப்படியோ கம்ப்யூட்டர் தீவிரவாதம் அடிச்சுட்டு போயிட்டான் ஆனா கம்ப்யூட்டர்ல அந்த சித்திரத்தை உண்டாக்குறா வரும் அது அந்த காலத்துல இருந்து சொல்றேன் என்ன பண்றேகா ஒவ்வொரு படம் போட்டு போட்டு காமிச்சு இவளா இவளா இவளா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு அவனை விஷயம் என்னன்னா பொதுவா எப்படி வழக்கம்னா பகவான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் இதானே சொல்ற தேவாதி தேவனை சென்று அது கூட அங்க கூட கொஞ்சம் மடல் ஊர்ல கொஞ்சம் தெரியல அவன் உடமையை உடையவன் தானே காப்பாற்றணும் உடமையை உடையவன் காப்பாற்றணும் என்ன பண்றது தானே நடந்து போய் தேவாதி தேவனை சென்று கொஞ்சம் அதிகமா வரவேற்பான்னு ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோ அந்த மடல் ஊடுதல் என்பது இது ஒரு இது ஒரு பிரேஸ் இது ஒரு இடம் அப்படிதான் வச்சுக்கணும் ஒரு மலர் ஓடுறது அந்த கதை இல்ல இது ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு வீட்டிலயும் இடத்துலயும் போராட்டம் கீதை அது மாதிரி அடுத்தது இன் உயிர் தோழியால் எம்பெருமான் இன் துழாய் இந்த ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன சொல்றது தெரியுமா அதாவது உசைன்ற பெண்ணு இந்த அனிருத்தனை விரும்புகிறாள் அந்த பணத்தை போட்டு பார்த்து அதை சொல்லி வர நம்முடைய மங்கை மன்னன் சொல்லும் திடீர்னு என்ன பண்ற இவ யார் தெரியுமா நான் யார விரும்பணும் அவளுடைய பேரன் என்ன பெரிய விஷயம் வாலி ராமனை திட்டான் ராமாயணத்துல மோசமானவனி பரதன் முன் தோன்றினாயே இவ்வளவு சொல்லுவான் ஓவிய தெழுத ஒன்னா உருவத்த ஒரு வார்த்தை வருதுங்க என்ன வருது கோவியல் தரும பெற்ற வந்த தேவியை குல்துதித்தோர்க்கெல்லாம் என்றோனியை திட்றான் கால திட்டான் ராமல திட்டான் திட்டான் எரிச்சதா திட்டான் ஓவிய ஒன்னா நடுவு எப்படி அது வந்தது ஒருத்தர திட்டும் போது ஆஹா உன்னுடைய முக ரொம்ப அழகாயிருக்கேன் மோசமானவனே ரெண்டும் எப்படி வர முடியும் என்ன தெரியுதுன்னா இவன் எவ்வளவு திட்டினாலும் சந்திரகாந்தம் நீங்க என்னதான் அந்த எம்பெருமனு வெங்கடேசாய மங்களம் எம்பெருமானுடைய அழகானது நம்மை உள்ளம் கவர் கல்வன் சொன்ன சாதாரண ஆள் இல்ல உங்க உள்ளத்தை கவரக்கூடியவன் அது மாதிரி இங்கே நம்ம பார்க்கிறோம் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய பாவை உலகத்து தன் நொக்கும் கண்ணியரை எம்பெருமான் தன் காதல் அனை அவன் சொல்றதுக்காக நடுவு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையிலே இருக்கு நெஞ்சு அழியும் அவனுக்கே ஆட்பட்டு ஒழிந்தேன் வர முடியல அப்படி வந்தா என்னாகும் தரிக்க முடியல எங்கனே தரிக்கிறேன் என்னும் கண்ண கைகளால் சொல்லும் ஆழ்வார் என்பவர்கள் நேற்று ஆழ்வார் இன்று ஆழ்வார் நாளை ஆழ்வார் என்றும் மாயத்தால் கொண்டு போய் கண்ணிதன் பால் வைக்க மற்றவனோ எத்தனையோ மன்னிய பேரின் இப்படி பல விற்பாந்தங்களை சொல்லுகிறார் மண்ணு மலையறையன் பொற்பை வானிலா அடுத்தது இது இது இந்த சைவத்திலந்துறையன் பொ நிலா மின்னு மணி முருவல் செவ்வாயை உமையனும் அண்ண நடை அணங்கு அணங்கு நுண்ணுடன் அன்ன வருந்தவத்தின் ஊடு போய் ஆயிரம் தோல் மண்ணு கர தலங்கள் மட்டித்து அதாவது இப்ப இந்த இடத்துல என்னன்னா ருத்ர தாண்டவம் எப்படி ஆடினான் என்பதை திருமங்கையாழ்வார் சொல்லுங்க சிவன் இந்த ருத்ர தாண்டவன் ஆயிரம் தோல் மண்ணு கரத்தலங்கள் மட்டிட்டு மாதிரங்கள் மின் இயறி வீச எடுத்த சூழ்களால் பொன்னுலகமே கடந்து உம்பர் மே சிரும்பண்ணு குளவலையும் தாரகையும் தன்னின் உடனே கொன்னவிலும் மூவிலை வேந்தன் கூத்தன் பொடியாடி அதாவது சூழத்தை வச்சுருக்கான் கூத்தன் பொடியாடி அன்னவன் தன் பொன்னகலம் சேர்ந்து அங்கு அதாவது பெரிய விஷயம் உதாரணங்கள் ரொம்ப அற்புதமான உதாரணங்கள் பெரிய லாயர் மோசமான அதாவது சுழலை பூசிக்கொண்டு பயங்கரமான ஊழி கூத்து ருத்ர தாண்ட வாடுற அப்ப போய் அணிஞ்சாலும் என்ன தெரியுது சொல்லும்பொழுது நான் என் காதலனை சொல்ல போகிறேன் எல்லாரும் பொன்னகலம் சென்று அணைந்தோ தெரியாதா கதை சொல்லிட்டு பன்னி உரைக்கில் வாரதமாம் எட்டி பன்னி உரைக்கில் எட்டிரவுதான் மண்ணு மலையோர் திருநரையோர் மாமலை மேல் பொன்னி இருமாட கவாடம் கடந்து என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன் ஊர்கதை எனக்கு எதுக்கு இதெல்லாம் உங்களுக்காக சொன்னேன் பண்ண கப்பு இல்ல தென வழிதான் போறக்காக சொல் என்ிப்ப நோக்கின அற்புதமான விஷயம் நோக்கினேன் நோக்குதலே கப்பு காதல் காதலி நோக்க கூட திரு சொல்ற என்ன சொல்ற யான் நோக்கு காலை நில நோக்கும் நோக்கா கால என்ன ஒரு பெரிய டிராமா ஒன்றரை வரியில எழுதுவார் என்ன சொல்ற அழகான கோலம் போட்டு காட்டுறாள் யான் நோக்கும் காலை நில நோக்கும் சரி நோக்கா பார்க்கல வச்சு தான் நோக்கி தான் பாருங்க நோக்காக்கால் சொன்னாக்கால் நோக்கி இது திருவள்ளுவர் தெரியுமா இவன் அவன் பார்ப்பான் அவன் பார்க்குறான் கம்ப என்ன பண்றான் அண்ணாலும் நோக்கினால் ஆனா அப்ப கட்டி காத்த முதல்ல பார்த்தான் என் பொண்ணு நல்லவா வேற வழியில் அவளும் நோக்கின நோக்கினால் அது கூட சொல்றேஷன் உணர்வும் ஒன்றி சரி அடுத்து அப்படியே திருமங்க ஆழ்வா இருக்கும் கம்பனுக்கும் அங்கு பேதமான இல்ல சொல்லல் பள்ளி கருங்கடல் பள்ளியுள் கலவி நீங்கி போய் பிரிந்த பழைய காதல் புது இது அப்படி இல்ல ஏற்கனவே நாகபரிய நாடகம் தானே இதுக்கு சொல்லுங்க மண்ணு மரையோர் திருநரையோர் மாமலை போல் பொன்னியலும் மாடக்கவாடம் கடந்து என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் நோக்குதலும் தோல் மணி அதாவது தோல் கண்டார் தால்கண்ட சொல்ற தோல் கண்டார் தோலே கண்ட அது பெண்களுக்கு ஆண்களை பார்த்த அந்த கம்பீரத்தை பார்க்கறது ஒரு எனவே பண்ணு கரதளமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடோர் மணி ஒரு பெரிய விஷயம் மிழுக்கு தனியா நீங்க வித்வான் படிக்க வேண்டாம் படிக்க வேண்டாம் இத போல இருக்கிற இந்த அற்புதமான அருள் செயல படிக்க போது கவனிக்கணும் கண்களும் பங்ககத்தின் பொன்னியல் மின்னி மண் மண் இன்னி அதாவது அந்த ரொம்ப ஹார்மோனியஸ் சவுண்ட் எதுகை மோனி சொல்றா இரண்டாவது தோற்றுவதற்கு ரொம்ப நல்லா சொல் அதனால செந்தமிழ் நாடுன்னு சொன்னாலே இன்பத்தி ஏன்னா செந்தமிழ் சொன்னு சொல்லு செந்தமிழ் நாடுன்னு சொன்னான் பண்ணு கரதளமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடோர் மணிவர் தாமரை காடு பூத்தது ஒரு தாமரை இல்ல சுவாமி தாமரை காடே பூத்தது மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீணாலும் போக முடிச்சிருவேன் ஆனாலும் என்ன சொல்றா பிராட்டிக்கு அது வந்து பிராகாரமா சொல்றா பிராட்டி இருக்கா இல்லையா இந்த பிராட்டிக்கு சப்த பிராகாரம் இருக்கும் புடைசு மதில் அப்படி மதில் சவர் மாதிரி சொல்றாங்க அதனால துண்ணுவையில் விரித்த சூ மண்ணிய குண்டலமும் நீல் முடியும் துன் நுவையில் இருக்குணவா ரொம்ப ரசிகர்கள் வைஷ்ணவா ரசிகர்கள் எப்ப தெரியும் தெரியுமா பெருமாளுக்கு அழகா திருமஞ்சனம் பண்ணி பால் தயிர் அப்புறம் நெய் தேன் பஞ்சாமிரதம் எல்லாம் பண்ணி சந்தன பண்ணிட்டு ஒரு சின்ன வேஸ்டிய அலை அலைய ஆடை உடுத்தி விட்டு ஒரு மெலிசா ஒரு துளசி மாலையை போட்டு அங்க அந்த கட்டியை திருமங்கையாழ்வாராக பெண்ணாக மாறி மகள் ஊறலாம் நிறைய உண்மையான நீள் முடியும் துண்ணு வெயில் விரித்த சூழாமணி இழைப்ப மன்னு மண்ணு மண்ணு மரகத குறியொன்று நின்றது கூட சீத எட்டி அவளை கூட பிராட்டி இருந்தால் சூர்பான் பார்க்க என்னை போல் இடையே வந்தால் எயிப்பே என்ன போல் நடுவில் திருமங்க அந்த பெண்ண கூட இருக்க வர்ணிச்சு சேர்த்து அனுபவிக்கிறார் போய் உப்பிலியப்பன் பக்கத்தில் இருக்கிற அந்த பூமாதேவி நிலமங்களை பார்த்தேனா அப்படியே ஒடிஞ்சி போறாம அழகா சாத்திருப்பா இருப்பா அது மாதிரி வஞ்சி கொடி ஒன்று நின்றது தான் அண்ணமாய் மானாய் அணிம இலாய் அங்கிடையே மின்னாயிடவே இரண்டாய் இணை செப்பாய் முன்னாய தொண்டையாய் கெண்டை குளம் இரண்டாய் அன்ன திருவுருவம் நின்றது அறியா ஏற்கனவே ஒரு அழக நான் ஈடுபட்டு கூட ஒரு அடகு தெரியாத போச்சு பெருமாள் தான் பெருமாள் தான் கூட சேர்ந்த இனவளையும் இருக்கு அடையலான்னு பாக்கிறேன் அடங்கியிருக்கான் இன்னும் புறா அதிகமாக சங்க பாத்து கேட்கலையா கற்பூரம் அட்லீஸ்ட் என்ன நடக்கும் பெருமா சொல்ங்கிங் கமெண்ட் கொஞ்சம் கூட அதாவது எப்படி அந்த எம்பெருமானுடைய அமுதம் இருக்கு என்னுடைய நெஞ்சும் அறிவும் இனவலையும் கொன்னியாலும் மேகலையும் ஆங்கொழிய போந்தேக்குமறு மதிவுகத்திராவின் கதிரும் என்று எனக்கு சொல்ல போற கதிர் சொல்றதுல ஏ சந்திரனே கொஞ்சம் காயே ஏ சந்திரன் என்ன மட்டும் நீ கா என் மேல மட்டும் கொழிஞ்சிட்டு அந்த கதிர்களை என்ன வருத்திருப்பதாம் திரும்ப மாதிரி ஆலங்காய் பெரு தனி பெண் யாரும் துணை இல்ல கஷ்டப்பட்டிருக்கேன் என்று அற்புதமான விஷயங்கள் சொல்லுவார் மன்னி உலகும் பூ தென்றல் இளம் பூந்தென்றல் இன்னம் தமிழ் எங்க சார் கேட்கலாம் தமிழ் மொத்த சொத்து எங்க இருக்கு அதத்தான் சொன்னார்கள் அருண்மிழில் அமர்ந்திருக்கும் அழகு அழக பாக்கணும் பிழைவாய் சிறுகொழல் கண்ணவில் என்னுடைய நெஞ்சே இலக்காக விஷயம் இருக்கு வேற எங்க நெஞ்சே இலக்க மனச பாதிக்கிறது தாங்க முடியல என்ற நன்னாசமன் தானும் என்னுடைய பெண்மையும் மின்னலும் என் முளையும் மண்ணும் கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை மேல் நின்றவன் தன் பொன்னகலம் என்னமைதான் வாழாவினக்கே பொறையாகி பலு தாங்க முடியல என்றான் அற்புதமான விஷயங்கள் நேர சொல்லுகிறேன் மறுபடியும் மனிதன் கேட்கறது அங்கே சாயங்கால என்ன உண்டுதோ சொன்ன மாலை வந்தா மட்டும் மாலைக்கு நான் செய்த இந்த மாலைக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஏன் இது மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுத்துறது என் இளம வேற வீணாயின் இருக்கேன் செல்ல திருச்செந்த விருத்தம் நோய் காலம் எப்ப சேவை தெரியாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நல்ல காரியம் பண்ணா உடனே பண்ணிடுமோ சொல்லணும் பொன்னவையிலும் எக் கடிதா ஆகும் கக்குமா சொல்லி அடுத்து அப்பா இருந்தா கூட அடிபட்டோட சரி ஒரு அம்பு தைக்கிறது காதலன் வருத்த வருத்தம் இருக்கிறத நீர் இரவு அதாவது அந்த காலம் ஒரு நாழிகை பொதுதான் எனக்கு ஊழிய ஊழியாகுமாளு ஆழ்வார் ஒரு சாதாரண பொழுது ஊழியாகும் ஊழி காலம் மாதிரி ஆயிருத்தார் எனவே அந்த நிலையிலே சின்ன நரும்பூதிகள் வண்ணன் வண்ணோல் அன்ன கடலை மலகிட்டனை கட்டி மன்னிணை மாமன் ஜமத்து பொன்முடிகள் பத்தும் குரலச்சரன் துறந்து தொன்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை அப்படிதான் சொல்லி போற அச்சை நிறையூர் நம்பி இவர் சாதாரண ஆளா இங்கே நம்ம கவனிச்சு பார்க்கணும் பெரிய விஷயம் இருக்கு எனக்கு தோன்றது எப்படி ஆழ்வார்கள் தன்னை நாய்கியாக்கிக் கொண்டு என்ற ஒரு நிலையை செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்காரு பார்க்கிறோம் பகவானும் இருந்து கொண்டு ஊறுதல் எம்பெருமானோ அச்சையாகிய மடல்ல ஊர்ந்து கொண்டு எப்படியா வரமாட்டானா ஸ்டால் ஓபன் பண்ணுவோம் இங்க ஒரு நோக்கியா ஸ்டால் கூட செல்போன் விற்கும் எட்டு எட்டு ஸ்டால் போட்டு நம்ம எப்படியாவது சரி உட்காண்டியதான் போர் அடிக்கும் ஒருத்தர் நின்று நடந்து அவருடைய சேட்டங்களை காட்டி எம்பெருமான் நம்மை பிடிக்க முயல்கிறார் நாம் இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான போராட்டம் சொல்ற நீராட்டத்தின் போது இது பெரிய போராட்டம் நீ என்னுடைய நான் உன்னுடைய ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் அது மாதிரி இப்படி சொல்லி சேவகனை பின்னோர் அப்புறம் தானவனை அற்புதமா இம்ன்னதி என்னதினா உள்ள அற்புதான் ஒருத்தி மகனாய் பிறந்த ஒன்று ஓரிடவில் ஒருத்தி மகனாய் அதாவது அவன் நலனுடைய ஒருவனை அத்விதன் அவனுக்கு ஒத்தாரும் கிடையாது எனவே அப்படிப்பட்ட அவனை வடமலையை மண்ணும வடமலையை மத்தாகமா சுனத்தல் அருமையா சொல்லுகிறார் வல்லலை கூத்தனை வல்லலை சொன்னார் கூத்தனை சொன்னார் சேவகனை வீரன்னீர மகாவீர அவனை போல வீரன் யாரும் கிடையாது அப்படிப்பட்டவனை என்னால் தரப்பட்ட சென்றாலுமே அத்துணைக்கன் மின்னார் மணிமுடி போய் விண் தடவெடுத்த பொன்னார் கணைக்கடற்கால் ஏழோம் கோய்கடன் தங்கு துளங்க செலநீட்டி மன்னிவு அகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகமாக்குவித்த தாளானை ரொம்ப அற்புதம் தன்னுலகமாக்குவித்த தாளானை ரொம்ப அருமையா நான் வினை இத போல வார்த்த கிடையாது நெருகி அமுது சாத்து அமுது கரிய அமுது அமுது வரணும் அருமையான தாமரை மேல் மின்னடையால் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை இங்கே வந்து நம்முடைய ஆரம்பிக்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள் மின்னகருள் பொன்மலையை பொன்னி மணி கொழிக்கும் புங்குழந்தை போர்விடையை தமிழ் அர்ச்சனை தமிழ் அர்ச்சனை எல்லாம் கஷ்டப்பட்டு பெரிய திருமணம் செம்பவள குன்றினை மாமலர் மேல் அன்னம் துயிலும் மணி நீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை பெரிய விஷயம் இருக்கு சொல்லிண்டே அவர இந்த வயலாளி வந்த சீதா பிராத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் ராமர் ராமருக்கு எது என்னன்னு சொல்ல மாட்டார் பாவம் நம்முடைய ஜனகர் மறுபடிய பார்க்க முடியும் பார்க்கல உரிமை கொண்டாட முடியாது இதுவரைக்கும் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே சுவாமி பொண்ணு அனுப்புறையா பாப்போம் பயம் பொண்ணு கல்யாணம் என்னுடைய பெண்ணு என்னுடைய சேர்ந்திருக்கிறேன் பிராட்டியும் சேர்ந்து என்னுடைய இன்னமுதை அவர் பார்த்தார் கண்ணபுரத்து சொல்லும் என்னுடைய இன்னமுதை ராகவனே தாலேலோ ஆகையினாலே கனமங்கை கற்பகத்தை எவ்வுள் பெருமலையை படுத்து எங்க திருவள்ளுவர்ல படுத்துக்கான் பெருமலையை எவ்வுள் பெருமலையை கன்னி மதில் சு கனமங்கை கற்பகத்தை மின்னே இரு சுடரை கல்லரை மேல் பொன்னை மரகதத்தை புக்கிழியும் போரேற்றை மண்ணும் மரங்கத்தின் மாமணியை திருவரங்க பார்த்தார் மாமணியை பக்தாபாயமணி திரைலோக்கியரட்சாமணி கோபி லோச்சனாத்துதமணி சௌந்தர்யமுதிராமணி யக்காந்தாமணி ருக்மிணி கனகுச்சை கபூஷாமணி சேயோ தேவசிகாமணி திசத்துனோபாலூடாமணி அப்படி அரங்கத்தியம் மாமணியை இந்தமணிநாச்சி எட்டி நாப்ப அதனால அரங்கத்தின் பேரில் பேர் இல்லாத ஒரு அர்த்தம் இல்லையா திருப்பேர் நகர் அப்ப கூட அதாவது இந்த மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கவனிக்கணும் பேரில் அப்படின்னா பேர் இல்லாதவன் பேர் கிடையாது அவன் கேட்கலான் பாரதி இந்த ஊர் பாரதி இந்த ஊர்ல வாழ்ந்த சொல்லென்றேன் சொல்ல ஒன்றும் இல்லை நல்லா கவனிக்கு பதில் ஒன்றும் இல்லை அடுத்த விட்டார ஒன்றும் இல்லை கண்ணன் என்பா ஊரில் உள்ளோர் என்ன என்ன அழகு சார் கவனிச்சு ஒன்றும் ஒன்றும் இல்லை பகவானுக்கு பேர் கிடையாதா ஆனால் ஊர்ல இருக்க சொல்லிக்கிறார் ஒன்றும் இல்லை கண்ணன் என்பார் ஊரில் உள்ள அளவில் சொல்லுன ஒரு பாரதி பாட்டு ஏதோ சாதாரண பாட்டு நினைச்சுருக்கோம் அது எவ்வளவு பெரிய விஷயம் கடல் கிடந்த தோளா மணி கடல் கடல் என்ன கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு சோழாமணி அது கிடைச்சது என்னுடைய பெருமாள் எப்படிப்பட்டவர் கிடந்த ஒரிஜினலாவே மணி சொல்றான் சிலது வந்து பின்னால தோலை போட்டு அதாவது கல்சர் சொல்றது தான் தோன்றியா இருந்தது எனவே சுடரை என் மன துமாலை என் மனத்து மாலை இடவந்தை ஈசனை மண்ணும் கடல் மல்லை மாயவனை வானவரம் சென்னி மணி சுடரை தன் கால் திரல் வலியை தன்னை பிறரறியா தத்துவத்தை தன்னை பிறரறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன்னி ஊலகுள் டமூர்த்தியை கோவலூர் மண்ணுமிடை கழியம் மாயவனை பேயலற பின்னும் மலையுண்ட பிள்ளையை அல்லல்வாய் அன்னமிரை தேர்தூர் அருண் சுடரை அற்புமா சொல்ற சேர்னா பயப்படுவான் பெருமளகூடம் மனோரமேன் சித்திரூடம் அழகான இடம் அங்க இருக்கிற செல்வனை மின்னி மழை மின்னுமா மழை தவளும் மேகவண்ணு மலை தவழும் திருப்ப சொன்ன மழை என்ன அந்த யானைகளை மேகமாக சொல்லி நிறைய பாட்டில வர்ணிக்கிற மாதிரி மின்னை மழை தவரும் வெங்கடத்தம் வித்தகனை மன்னனை மாலிரும் சோலைப்படையான அரிய திருமையத்து இந்த முதவெள்ளத்தை இந்த மண்ணி மதில் கச்சி வேலுக்கையாளியை மன்னிய பாதகத்தின் மைந்தனை உன்னிய யோக துறக்கத்தை உறக்கத்தை உறங்கியவன் சொல்லல அதுவே அழகா இருக்கான் தூங்கறதே அழகா இருக்கும் உன்னிய யோகத்துறக்கத்தை மண்ணு மணிமா அழ அப்புறம் மண்ணு மறைன்குமான அவனே தான் வேதம் வேதாக வேதம் புருஷம் மகன் சொல்லிய புல்லி தென்ன கவனிக்கணும் இந்த வைணவத்தை தவிர தமிழை தெய்வமா வேற யாரும் பேசும் வடமொழியை நாங்கூரில் மண்ணு மணிமாட கோயில் மணாலனை கண்ணனை கண்ணபுரத்தானை தென்னரையூர் வந்தாச்சிய பயப்பட வேண்டாம் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் வண்டி வேகமா வந்து தென்னரையூர் மண்ணு மணிமாட கோயில் மண அலனை கண்ணவில் அற்புத கஷ்டப்பட்டேன் என் நிலைமையெல்லாம் அறிவித்தும் ஆகமும் தாரானேல் முதல தாகத்தை அடக்கணும் அப்புறம் பசி அடக்கணும் முதல தாகம் தானே முக்கியம் எனவே ரொம்ப அற்புதமா சொல்ற ஆகமும் முதல்ல அருளை கொடுக்கணும் அதாவது சீரி அருளாது அடுத்து ரொம்ப அற்புதம் நாயக்கி சரி பண்ணி இருக்கடல் ஊற போறேன் என்ன பண்ண போறேன் தெரியுமா பேச போறேன் முன்பும் தரணி முழு ஆளும் மின்னலையார் வேதியர் அது மட்டும் இல்ல மட்டும் ஓட்டது இல்ல கோவில் ஒட்ட போறேன் இந்த போஸ்டருக்கு எங்க ஓட்டலாம் நம்ம ஒரு முதலோட ஓட்டுவோம் நாட்டகத்தும் ஆகையினாலே நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய கட்சி என்னுடைய ஏக்கத்தை என்னுடைய கஷ்டத்தை எல்லா இடத்திலும் நான் அறிவிக்கப் போகிறேன் சொல்றேன் எப்படிண்ணா ரொம்ப அற்புதமா கவனிக்கணும் திருடன் பெரும்பாலும் திருடன் தான் சொல்ற மின்னணையாச்சியர் திறந்துமையும் யாரும் கவலைப்படல யாரும் கவலைப்படல உன் கைத்தலை வயிற்று கைத்த வச்சு கட்டுனத்தை தாமோதரத்தை உலகம் போல சொல்ல போறேன் ஏன்னு கேட்டா ரொம்ப அழகா பின்னால சொல்ற ஒரே விஷயம் சொல்லி முடிக்கிறேன் எல்லாம் அப்படிதான் இருக்கு நேரம் கேட்டு முடிக்கிறேன் என்னன்னு கேட்டா நீ சொல்றது யாரு பரகாலம் கலியா அவர் சொல்றாரு என்ன போல திரு எப்படி திரு அங்க நாகப்பட்டினத்துல நாலு பெரிய வீதியில எல்லாரும் இருக்கும் போது ஒரு புத்த விக்கிரகத்தை போய் தூக்கிட்டு வந்து நான் திரு என்ன பண்ண கண் அதாவது மின்னடையா சித்தம் அதுக்கு குடிசன்ன கதவெல்லாம் சரியா கிடையாது பூட்டு கிடையாது கதவின் கண் துண்ணு படல் படல் படலாம் தெரியுமா நமக்கு மடலே தெரியும் எங்க தெரியும் கீர்த்தாவது கிராமங்கள்ல இன்னும் கேட்ட சில இடத்த கதவு தூக்கி வச்சுருவா சாத்திப்பான் அதுக்கு ஒரு வேடிக்கையானது படல் சொல்ற படல் திறந்து பூக்கு வேடிக்கை சொல்றவ ரொம்ப அற்புதம் நயம் சில வீட்டுல கதவை திறந்துட்டு உள்ள போவானா சிலவேளை உள்ள போயிட்டு கதவை மூடிப்பானா அற்பது திறந்து புக்குயிர் வென் விழுங்க நான் பண்ணனே நான் உனக்காக தன் வயிறார் விழுங்க கொழுங்கண் மண்ணு மடவோர்கள் பத்தியோர் வான்கையிற்றால் பின்னு முடலோடு கட்டுன்ற பெற்றிமையும் அதாவது பண்ணி ஜெயில வச்சது சொல்லுவேன் அதாவது எல்லாம் ரகசியம் நினைச்சுக்காதே நீ அதுக்காக தான் தனியா போய் ஒருத்தி மகன ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தாய் நான் இப்போ சகடத்தால் புக்க பெரும் சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் அது மட்டுமா உனக்கு இவ்வளவு பசியா தேவைப்படுறது என்னதான் வினங்க நீங்க போறாதா பெரிய சாப்பாடை வச்சுட்டு நீயே சாப்பிட்டு அந்த பெருஞ்சோறும் இந்த கோவர்தலை எது போது மன்னர் பெரும் சபையில் வாழ்வேந்தர் தூதனாய் கொஞ்சம் கூட வெக்கம் அங்கே சாப்பிட போனேன் எங்க வீட்டு தானே வந்தான் கேட்கறான் இப்போ உனக்கு என்ன தலையெழுத்து எனவே அதை விளையாடி சொல்லிடுவேன் படுகின்ற வீடவும் குன்னதிலும் குத்தலாய் பேசும் அப்புறம் நவநீத நாட்டியம் லீலாசு கிட்ட போல நெடி அடிக்குமா என்ன நெடி வெண்ண நெடி பேசுகிற பொய் ஏலா பொய்கள் உரைப்பான பொய்ய திருட இது யாருக்கும் தெரியாது இப்ப என்ன பண்ணுவேன் கோவிலுக்கு வரவாதான் தெரியும் வராத வாழும் சொல்லிவிடுவேன் இன்னும் வாய்ப்பு கிடைக்கும் தென்னிலங்கையாட்டி அரக்கரன் குழப்பாவை பொய்யுடைய ஒருவன் சொல் வன்மையினால் என்ன பண்ற புலந்தெழுந்த காமத்தால் உங்ககிட்ட வந்து விரும்பின புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு என்ன ஏன் தெரியுமா நீங்கொழையும் அப்பால் ஏகாள் நம்ம கிட்டே இருப்பா அப்பா நல்லதான் இவ்வளவு ஆசை இருக்குவா கடன் கேக்குற யார் கப்பு பண்ணது கம்பன் சொல்றான் இருவர் யார் அடிச்சதுன்னு ரிஷி துறவி தாபதர் வரிவில் வாக்கையர் மன்மதன் மேனியர் உன் யார் அடிச்சது தரும நீரர் உன் யார் அடிச்சது தர்மம் தெரிஞ்சவா தரும நீரர் தயரதன் காதலர் அப்பா வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத அந்த ஆழ்வார் சூழ் பணிக்கு இருந்த அப்படிப்பட்டது கவனிக்கணும் இந்த இடத்துல தாடகையை ஏன் கொன்றான் அழகா சொல்றாங்க தெரியா சம்பள தான் நினைக்கிறேன் என்ன பண்றாரா தாடகையை கொன்றுவிட்டு பழியை பார்ப்பான் தலையில் போட்டுனா தாடகையை கொன்றுவிட்டு பழியை யாரு பார்ப்பான் விசுவாமி நான் பண்ணல ஆச்சாரியன் சொன்னானா ஆச்சாரியே ஓ பவன் கொள்ளுனா பார்ப்பான் தலை போட்டு சொல்றான் இப்படி நீ பண்ணது கூட முத முத கொலை பண்ண ஒரு பெண் கொலையை பண்ணிருக்க பெமரமா ரொம்ப பெண்ணை வச்சுதாக்கா இருக்கு பெண்ணைன்னு பேர் வச்சு அந்த பனமரத்து ஓலை வச்சுதான் மடல் ஊர்வாலாம் அற்புதமாக பெரிய திருமணிலே நம்முடைய கல்யாண கல்யாண் ஒலிமா அப்பதான் புரிஞ்சது கல்யாணம் ஒலி அதை கேட்டு தடுத்து சிங்கம் வேதம் ராமானுஜம் வேதாந்த ஒருத்தர் என் வாழ்க்கை படிச்சே வீணா போச்சு வேற எதுவும் தெரியலான் நாற்பது வருஷம் கிளார்க் ஆயிருந்தேன் டு சோல் சேரு பாதி வைத்து அப்ப என்ன பண்ணிருக்கேன் சொல்லுவாள் என்னிக்கணும் ரெண்டுமையல்ல மறிவித்தா என்ன நிலைமை நான் பட்ட நிலைமை நான் மனசில் நினைச்ச நிலைமை நான் இருந்த நிலைமை பகவான் என்னை கவர்ந்த நிலைமை என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் பெருமான் தாரானே போய் நீர் உலகத்தும் வேதியும் சொன்ன அப்படியே சொல்றேன் உலகரிய ஒரே வார்த்தை ஊர்வல் நான் பண்டரை மடல் அற்புதமான அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கணும் பெரிய திருமடல் மடல் என்பதே பெண்கள் ஊறக்கூடாது ஆண்கள் ஊறலாம் அதுவும் தெரியல இருந்தாலும் நமக்கு அற்புதமான ஒரு கற்கனை ஊற்றை அற்புதத்தை அலகான செந்தமிழை நம்முடைய நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் பரசமய பஞ்சு கணல் தமிழ் அஞ்சு இலக்கிய சாரம் பறக்காலம் பனுவல்களை சொல்லத்தினாலே சொல்ல சொல்ல நாம் சொல்ல சொல்லூர் நம்பியாச்சு ரொம்ப வேண்டியவர் நூறு பாட்டு பாடி இருக்கேன் பெம்பெருமான அருமையான வெங்கட ரமண கோவி கஷ்டம் அதே விக்ல எல்லாம் பாடுற போகும்போதே தீர்மானம் பண்ணும்னு இங்க வரும்போதே வெங்கட ரமணி நாளை கேட்டோம் வெங்கடத்தம் வித்தகனை சொல்லியிருக்காரு இல்லையா அந்த வெங்கடத்தம் வித்தகனை கோவிந்தான் சொல்லக்கூடாது கோவிந்தான் கோவிந்தா வெங்கட ரமணி laire daramana govinda shri niwasa govinda shri venkatesa govinda shri niwasa govinda shri venkatesa govinda govinda govinda govinda gokulanandana govinda govinda govinda gokulanandana govinda Govinda, <speaking> govinda, govinda, <the> gokula nandana, govinda, govinda, govinda, govinda, gokula nandana, govinda, mangalam kosalendra ya maghaniya kunaddaye, chakravarti tanu yaya sarva bhoumaya, mangalam, mangalam yadavendra ya madura puravasini, வசுதேவ தனூஜாய ஸ்ரீ கிருஷ்ணாய் மங்களாச்சாரியோர் மங்கலம் லட்சுமி நித்தியஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து ஜூன் மாசம் பதினஞ்சா தேதிதான் ஸ்கூல் தரக்கணும்னு சொல்லியிருக்கா இன்னைக்கு இன்னும் ஜூன் பிறக்கல பதினஞ்சு நாள் இருக்கு ஒருவேளை யாருக்காவது பஜன பண்ண ஆசைப்பட்டா பஜன புஸ்தகம் என் போட்டது நாற்பது பாட்டு இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கீதைப்பான சின்ன புஸ்தகம் பத்து ரூபா விலை யாராவது வேணா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாய்ப்பை கொடுத்த அற்புதமான அனுபவத்திற்கு நன்றி தெரிவித்து கே எஸ் ஆர் சுவாமி இன்னும் மூன்று நாள் இருக்கிறது இவை அற்புதமான பேயாழ்வார் சன்னதியிலே நம்பிள்ளை பேயாழ்வார் வீதியிலே நம்பிள்ளை சன்னதியிலே பெரிய திருமடலை சேவிக்கூடிய பாக்கியம் நபூத்தோ நபிஷதியும் பெரிய விஷயம் ஏற்கனவே சொல்ல பெரிய பெரிய மகான்கள் டிய கடைசி நிலையிலே இருக்கக்கூடிய நிலை எனவே அடியனுக்கு திருவள்ளங்களை சமர்த்திண்டு இங்கே நம்முடைய சரசலி துறைவார் வரும்போதே சேவிச்சேன் நான் ஏதாவது சொல்லியிருந்தா அந்த சுவாமியை பார்த்த பார்வையினுடைய விசேஷம் தானோ தவிர எனக்கு சேஷம் எதுவும் கிடையாது எனவே தலசதி சுவாமியும் அடியுடைய பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு இங்க இருக்கிற தலத்தார் சன்னதியுடைய பெரியவா அத்தனை பேருக்கும் என்னுடைய பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு அற்புதமான இந்த கைங்கரிய வளரணும் இது போல யாருக்கு தோன்றாலும் ஒரு சின்ன ஆசை எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை இல்லை அவர் தந்தா போதும் இருபத்தேழு பண்ணலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் மூணு நாள் பண்ணலாம் ஒரு நாள் பண்ணலாம் ஆக ஓரொன்றும் தானே அமையாதன்னு இந்த நல்ல கைங்கரித்த தொடர்ந்து பண்ணணும் இந்த இடம் சத்தம் பெறணும் அத்தனை பேரும் சத்த பெறணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடிய நன்றியை தெரிவிச்சு முடிச்சுக்கிறேன் சமஸ்தா பவன்